மற்றும் விசுவார்கள் அவர்களுக்கு சொம் அப்போது அவர்கள் நம்பி ஆடமலை அவர்களிடம் வருவார்கள் எங்கள் தந்தையை எங்களுக்கு சொர்க்கத்தை திறந்துவிட செய்யுங்கள் என்று கூறுவார்கள் உங்கள் கந்தையின் தவறுதான் சொர்க்கத்திலிருந்து உங்களை வெளியாகிவிட்டது அல்லாஹுவின் அவர்கள் இப்ராஹிம் அலி அவர்களிடம் வருவார்கள் இதற்கு தகுதியானவன் நான் இல்லை பல நிகழ்வுகளுக்கு பின்னரே நான் நேசனான அல்லாஹுவிடம் பேசிய மூசாவிடம் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் கூறுவார் பின்னர் அவர்கள் வருவார்கள் அவனது ஈசா அலி அவர்களோ இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்று கூறிவிடுவார் பின்பு முகம் என்னிடம் எழுந்து நிற்பேன் எனக்கு அனுமதி தரப்படும் அமானிடம் உறவுடன் அனுப்பப்படும் நிற்கும் அப்போது உங்களில் ஒருவர் கூறினார்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு ஏற்பன மின்னல் கடந்து செல்வது போல் என்பது எப்படி கேட்டேன் மின்னல் எப்படி கண் இணைமை நேரத்தில் ஏற்பட்டு கடந்து நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபி செல்லமாக அணிகிட்டு பின்பு காற்று போலவனும் பறவை பறப்பது போன்றும் வேகமாக ஓடும் மனிதனின் போன்றும் கடனில் செல்வார்கள் அவர்களின் செயல்கள் அவரை அழித்து செல்லும் உங்களின் நபி பாலத்தில் நின்று கொண்டிருப்பார் இறைவா காப்பாற்று காப்பாற்று என்று கூறுவார் அடியார்களின் செயல்கள் இயலாமையும் ஏற்படுத்தும் இறுதியில் ஒருவர் தவழ்ந்து கடற்பயிற்சித்தவராக வருவார் பாலத்தில் இரு ஓரங்களிலும் முட்கள் இருக்கும் அதற்கு கட்டளை பிடிக்க வேண்டி அவை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நரகரின் ஆழாளம் எழுபது ஆண்டு கால தூரமாகும் என அபு குரேரல்ல கூறினார் ஒன்று ஒன்பது ஐந்து